என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் அவ்விருவரும் நபி சொல்லாஹு அலிஹஹம் அவர்களிடம் வந்து மூசா நபிக்கு ஏற்பட்ட ஒன்பது தெளிவான அத்தாட்சிகளை பற்றி கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹஹம் அவர்கள் அதை கூறினார்கள் உடனே அவ்விருவரும் நபிசல்லாஹு அணிஹிவசல்லம் அவர்களின் கை காலில் முத்தமிட்டார்கள் நிச்சயமாக நீர் நபிதான் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று இருவரும் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஏழு மூன்று மூன்று